மையே பாடுவார் புறம் புறமோன்றும் சற்றனை பூநாகம் அணிந்தானையே உடலில் வரும் பொது பொருளை கரணங்கள் காணாமல் கண்ண்தீ பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவார் பரமனையே பாடுவர் தம் பெருமை பாடுவார் சென்றமேடும் வடகளையும் தேசியம் பேசுவன் தமிழும் வடகலையும் தேசிகம் பேசுவன மந்திரும் இடை நடம் புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மையுணர்வோடும் உள்ளுரையே பாடுவர் பாலுரியுடன் புக்கா பரமலையே பாடுவார் பரமனையே பாடுவாரத்தை அப்ப பெருமான் ஒருவனைத்தான் நீங்களா பாடு பாடினால் அந்த ஒருவன் தான் பாடும் என்று புற மூன்றும் செற்றானை திருபுறத்தை தான் பூணாக மணிந்தானை பாம்பணிந்தவன் உரணில் வரும் ஒரு பொருளை உரன் என்றால் என்ன அர்த்தம் அர்த்தம் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தம் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர்ல அந்த உரன்ன திண்மை அது திண்மைன்னு சொன்ன வழங்க தமிழனுக்கு வைராகியம்னா விளங்கும் என்ன பண்றது அந்த வைராகியம் என்பதுதான் திண்மை திண்மை என்றால் உரன் உரன்னா ரெண்டு சின்ன ரானா போடணும் நல்ல ஒரு பொருளை தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோ அன்னவரே எம் கணவராவா அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பா இப்பெல்லாம் தான் உரன் என்னும் தோட்டம் வைராகியம் சிவ சிவ உர நில் வரும் இதை வந்து ஒரு பொருளை பொழுது மட்டும் நடத்தவும் செய்யலாம் எத இந்த ஒரு பாட்டு சிவசிவா அல்லா இப்ப ஒரு சகன்லையும் முடிக்கலாம் ஒரு நிலவரும் ஒரு பொருளை உலக அனைத்தும் ஆனானி உலக அனைத்தும் எல்லாம் யாண்டும் நீக்க நிற்கின்ற நிலை அல்லவா உலக அனைத்தும் ஆனாணி காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானி பாருங்க இந்த புறக்கறிவியல் கேட்டாமல் ஆக்கறிவேல் அப்படியே இருக்கு முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் அதான் அப்படி அகத்தில் கண்கொண்டு காண்கின்ற ஆனந்தமாக விளங்கிருந்தவனை பரமனையே பாடுவார் அப்படிப்பட்ட பரம்பொருளைத்தான் பாடுவாராம் அவர் பெருமா பரமனையே பாடுவார் நான் அவரை பத்தி பாடுகிறேன் அவர் தம்பெருமை பாடுவாம் தென் வடகலையும் தேசிகமும் பேசுவன பிழிஞ்சிட்டர் ஐயா உங்க தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னாரு திருவள்ளுவர் கட்டதனால அப்பா தமிழ் என்ன சொல்லுது படிச்சதுனால என்ன பயன் தெரியுமா அப்பா பாலறிவன் நற்றால் தொழாடி நம்ம தமிழ் முடிந்த முடிவு என்ன பேசுகிறது இறைவனை பேசுகிறது வட மொழியும் அது இருந்தவங்க சொன்னா கேட்கலாம் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்னு ரெண்டு அப்பா நெற்று பண்ண சொன்னது சுப்பிரமணியம் நெற்று பண்ணாங்க இந்த சுலோகம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனவே படமொழி என்ன பேசுகிறது பெருமானித்தான் வணங்குது இப்ப இருக்கிற நாட்டுல இருக்கிற நாட்டு பாடலாம் நாட்டு பாடல் பாரதியார் வரைக்கும் வச்சுங்க அடிமை செய்து வாழ்வோம் எனவே தென் தமிழும் வட மொழியும் தேசியமும் பேசுவன என்னது எல்லாம் பெருமானிப்பான மந்தில் நடை நட்புரியும் வல்லலையே பொருளாக பெருமான் தான் இந்த ஆன்மா அடைய வேண்டிய பொருள் என்பதை தென் தமிழ் பேசுகிறது வடமொழி பேசுகிறது இன்னைக்கு இருக்கிற பாட்டு வரைக்கும் பேசு மந்தி நடை நட்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றியமை உணர்வோடும் பாடுவார் அந்த பெருமானை பாடுகின்ற பொழுது மெய்யுருக பாடுவாராம் பண்டிகுடன் புல் காணா பரமனையே பாடுவார் ரெண்டு தேடியும் காண முடியாத பரமனை பரமணையே பாடுவார்கள் என்று சொல்லி அருமையா புடித்தார்